ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலிருந்து சம்ஸ்காரங்கள் என்கிற தலைப்பில் நம் வாழ்நாளில் செய்யக்கூடியதான நாற்பது சம்ஸ்காரங்களைப் பற்றி விரிவாக பார்க்கிறோம் அந்த நாற்பது சம்ஸ்காரங்களுக்கும் என்ன பலன் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத பொதுவாக பார்த்துன்னு வரும் இந்த நாற்பது சம்ஸ்காரங்களும் ஒவ்வொருவருடைய வாழ்நாளில் ஒரு தடவை தான் செய்யப்படுறது இதற்கு திரும்பவும் திரும்பவும் செய்வது என்பது சம்ஸ்காரங்களில் கிடையாது ஒரு தடவை தான் செய்கிறோம் ஆனால் அந்த சம்ஸ்காரங்களுடைய பலன் ஆயுஷ்காலம் முடிய நமக்கு பலனை கொடுப்பது மட்டுமல்லாமல் அடுத்த பிறவிக்கும் அது துணை புரியறது இந்த சம்ஸ்காரங்கள் அதாவது இந்த உயர்ந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கோம் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் நமக்கு என்ன பலனை கொடுக்கறது அப்படின்னா மறுபிறவி இல்லாத நிலையை இந்த சம்ஸ்காரங்களே ஏற்படுத்திவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அல்லது அடுத்த பிறவியும் இதே இதேபோல் மனித பிரிவியை கொடுக்கக்கூடியது இந்த சம்ஸ்காரங்கள் அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் ஏன்னா உதாரணத்திற்கு ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை மேலே ஏறினால் சுற்று வட்டாரம் அனைத்துமே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடியதான ஒரு மலை அந்த மலைக்கு ஏறணுமானால் ஆயிரம் படிகள் இருக்குது ஒன்றாவது படியிலிருந்து ஆரம்பித்து ஆயிரமாவது படியில் காலை வச்சால்தான் நாம் அந்த மலையை போய் சேர முடியும் அந்த மலைக்கு போயிட்டால் பிறகு நாம் கீழே வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு மலை இருக்குது நாம் ஒவ்வொரு படியாக ஏறி போகிறோம் ஆயிரமாவது படிக்கு போயாச்சு இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சால் மலை மேலே போயிடலாம் அப்படிங்கிற நிலையில் நாம் என்ன நினைக்கணும் ஒரு அடி எடுத்து வச்சு அந்த மலை மேலே போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர எப்படியாவது முயற்சி பண்ணி திரும்பவும் ஒன்றாவது படியிலிருந்து வரணும் அப்படின்னு நாம் நினைப்போமா நினைக்க மாட்டோம் அதுபோல தான் பல பிறவிகள் எடுத்து அரிதான உயர்ந்ததான இதற்கு மேல் பிறவி இல்லை என்கிற நிலையான மனித பிறவியை நாம் எடுத்திருக்கோம் மனுஷ ஜென்மாவை நாம் எடுத்திருக்கோம் இதை மேலே கொண்டு போகணும் இன்னும் அடுத்த பிறவி இல்லாமல் செய்துக்கணும் அல்லது அடுத்த பிறவியும் இதே போல மனுஷென்மாவாக நாம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணணும் அதுதானே புத்திசாலித்தனம் அப்படி அடுத்த பிறவியை நமக்கு நல்ல பிறவியாக கொடுப்பது இந்த சம்ஸ்காரங்கள் ஆகையினாலேதான் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் செய்யாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற போது கௌதமர் என்கிற மகர்ஷி கர்ப்பதான பும்சுவன சீமந்தோன்னயன ஜாத்தகர்ம நாமகரணான்னப்பிராசன சௌலோபநயனம் சத்வாரிவேதவிரதானி ஸ்நானம் சகதர்மச்சாரிணி சிஞ்சோக अष्टका यमुषमें देंतृमुष्यभूतब्रह्मणतेषा चष्ट पवणश्राद्ध श्रावण्रहाजनी चैत्र्याश्रीजी सतपाक संस्थ अधेयोत्र दर्शपूर्णमाग्रैनमं चातुर्मा निरूढ़शुबंधसौत्रानीति सहविंस्थ அக்னிஷ்டோமோத்யோம உக்தி ஷோடசி வாஜப்பேய் ஜோதிராத்திரோபோரிய ஜிதி சப்தசோமசம்ஸ்தா இத்தேதே சுவாரிசம்ஸ்காரா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இப்போ இதுவரையிலும் நாம் சொன்னதுதான் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர் நாற்பது சம்ஸ்காரங்கள் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நமக்கு மிகவும் உயர்ந்த பலனை கொடுக்கறது நம்முடைய ஜென்மாவில் ஒரே ஒரு தடவை மாத்திரம் செய்யப்படுறது அப்படி ஜென்மாவில் ஒரே ஒரு தடவை செய்யக்கூடியதான இந்த சம்ஸ்காரங்களை சரியான முறையில் நம் குழந்தைகளுக்கு நாம் செய்துடணும் இதனால் நாம் அடையக்கூடியதான பலன் மிகவும் அதிகம் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் மனுஷனுக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன் பிராணிகளுக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள் பிராணிகளுக்கும் சம்ஸ்காரங்கள் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த முறைப்படி செய்யப்படணும் பிராணிகளுக்கெல்லாம் சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு நம்மை சுற்றி உள்ள பிராணிகளுக்கும் இவைகள் உண்டு மேலும் இந்த சம்ஸ்காரங்களுடைய பலன் அப்படின்னு சொல்கிற போது நமக்கும் பலனை கொடுக்கறது நம்மை சுற்றி உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பலனை கொடுக்கறது மரம் செடி கொடிகள் அவைகளுக்கும் பலனை கொடுக்கறது காலத்திற்கும் பய பலன் கொடுக்கறது ரித்துக்களுக்கும் பலன் கொடுக்கறது அப்படின்னு ருத்துக்கள் அப்படின்னா வசந்த ருத்து கிரீஷ்மத்து வருஷ ருத்து சரதூன்னு சொல்கிறோமே அந்த ருத்துக்கள் வரையிலும் பலனை கொடுக்கறது இந்த சம்ஸ்காரங்கள் இதற்கு என்ன எடுத்துக்காட்டு ஆதாரம் அப்படின்னா நிறையா சரித்திரங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு துணை புரியறது அப்படின்னு புராணங்களில் சரித்திரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலேயே ஒரு விஷயத்தை நாம் விரிவாக பார்த்தோமானால் இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பலனை கொடுக்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வேதத்தில் ஒரு விஷயம் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பாதானம் முதல் நாம் செய்யக்கூடியதான அனைத்து சம்ஸ்காரங்களினாலும் நம்மை சுற்றி உள்ள பசு பட்சிகளுக்கும் அந்த போய் சேர்றது பழைய நாளில் ஒரு உதாகரணம் உண்டு பழைய நாளில் வீட்டுக்கு வீடு மாடு இருக்கும் பசுமாடு இருக்கும் வீட்டில் யாராவது ஒரு பெண் மாசமாக இருக்காள் அதாவது கர்ப்பமாக இருந்தால் நம் வீட்டில் உள்ள மாடும் சென்னையாக இருக்கும் வீட்டில் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் அந்த மாடு கண்ணு போடும் அந்த மாடு என்ன கண்ணு போடுறதோ அதாவது மாடு காளைக்கன்று போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் என்று கிராமத்திலே சொல்கிற வழக்கம் அனுபவத்திலே சரியாகவும் இருக்கும் அந்த மாடு கெடேரி கன்று போட்டால் ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு மாடு முன்னரே நமக்கு காண்பிக்கும் அதே போல் அந்த மாடு கண்ணு போடும் பொழுது சிரமப்பட்டால் இங்கேயும் பிரசவத்தில் ஏதோ சிரமம் வரப்போகிறது அப்படிங்கிறத நாம் முன்னரே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு நம்மை சுற்றி உள்ள பசு எல்லாம் நமக்கு காண்பிக்கும் வரப்போகிறது நடக்கோகிறது சூக்மமாக நமக்கு காட்டும் எப்படி அது காட்டுறது அப்படின்னா நாம் செய்யக்கூடியதான சம்ஸ்காரங்களினாலே அதுவும் பயன் பலன்பட்டுருக்கு அதனால் அந்த நன்றி அது நமக்கு சொல்கிறது இது விஷயமாக வேதத்தில் ஒரு இடத்துல பார்த்தால் தெரியும் அதாவது ஒருவன் ஒரு சம்ஸ்காரம் செய்து கொண்டால் அவனை சுற்றிியுள்ள பிராணிகள் ஜீவராசிகள் அனைத்துமே அவனை செய்யக்கூடியதான அந்த சம்ஸ்காரத்தினாலே பலனை அனுபவிக்கிறது அப்படின்னு வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுறது அது எங்கே அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்